நன்றினைக்காக திருச்சியில் இருந்து அணு கீர்த்தனா தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் பலமும் தான் உண்மையான வெற்றிக்கு வழி ஆம் தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்திக் கொள்ளும் உண்மையான வெற்றிக்கு வழி என்கிறார் லெனின் நன்றி வணக்கம்